அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலி வந்தியசிமானவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு உன்னால் முடியும் முன்னொரு காலத்தில் அரண்மனை ஒன்றில் முதுகு வளைந்து ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது நாட்கள் செல்ல செல்ல அவனுடைய முதுகுத்தண்டினுடைய பலவீனம் அவனுக்கு அதிகரித்துக் இருந்தது ஒரு அந்த அரண்மனையை அவன் சுற்றி வர விரும்பினான் அவ்வாறு சுற்றி வந்தபோது அந்த அரண்மனையில் தன்னுடைய முற்பாட்டனாரின் கம்பீர தோற்றமுடைய ஒரு சிலையை கண்டான் நானும் இவ்வாறு முற்பாட்டனாரை போல கம்பீர தோற்றமுடையவனாக மாற வேண்டும் என்று சொல்லி விரும்பினான் ஒவ்வொரு நாளும் அந்த சிலைக்கு முன்பாக நின்று தன்னுடைய உடல் வாகைவன் வளைத்து நேராக்கி கொண்டே இருந்தான் காலம் செல்ல செல்ல அந்த முற்பாட்டனாரைப் போல ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல தோற்றமுடைய கம்பீரமுடைய ஒரு மிகச் சிறந்த வாலிபனாய் அந்த அரண்மனையில் உருவானான் ஆம் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் நாம் எடுக்கிற முயற்சிகளும் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாகவே விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி